வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் பத்தொன்பது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாவது மோட்டார் பந்தயம் இண்டியானா போலீஸில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து ஆப்கானிஸ்தான் முழுமையான விடுதலை அடைந்தது 1934 தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஹிட்லர் ஜெர்மனியின் தலைவராக பதவியேற்க நாட்டின் எண்பத்தி ஒன்பது மக்கள் ஆதரவாக வாக்களித்தனர் ஜெர்மனியில் தலைவர் பதவி பியூரர் என அழைக்கப்படுகிறது 1953 தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் சிஏஏவின் உதவியுடன் ஈரான் நாட்டின் முகமது மொசாடெக்கின் அரசு கவிழ்க்கப்பட்டு ஷா முகமது ரேசா பாலாவி தலைமையில் அரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போலந்து நாட்டின் பிரதமராக சாலிடாரிட்டி தொழிற்சங்கவாதி டாடியூஸ் மசோபியேஸ்கி நியமிக்கப்பட்டார் இவர் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தேர்வு செய்யப்பட்ட முதலாவது கம்யூனிஸ்ட் அல்லாத பிரதமராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி ஒன்றில் சோவியத் அதிபர் மிக்கேல் கார்பச்சேவ் கிரிமியா என்ற சுற்றுலா மையத்தில் ஓய்வு போது கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு யூகஸ்லவியா தலைநகர் பெல்கிரேடில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்நாட்டு அதிபர் ஸ்லோபடான் மிலோசுவிச் பதவி விலக வலியுறுத்தி பேரணி நடத்தினர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவின் எம்ஐ ரக ஹெலிகாப்டரை செசிய தீவிரவாதிகள் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தினர் இதில் 118 பதினெட்டு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக சீனாவும் ரஷ்யாவும் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஐந்து விண்கலம் பெல்கா ஸ்டெல்கா என்ற இரு நாய்களையும் நாற்பது சுந்தெலிகளையும் இரண்டு எலிகளையும் பலவகை தாவரங்களையும் சுமந்து கொண்டு விண்வெளிக்கு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சின்காம் மூன்று என்ற விண்கலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இது விண்வெளியில் தங்கியிருந்து தகவல்களை அனுப்பும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஐசக் தம்பையா இலங்கை தமிழ் கல்விமான் இறையலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு ஆர்வில் ரைட் விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்களில் ஒருவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சத்தியமூர்த்தி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சி சுந்தரலிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் சிங் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சங்கர் தயாள் சர்மா இந்தியாவின் ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ச அகத்தியலிங்கம் தமிழக மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜி மூப்பனார் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா கலிய பெருமாள் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பில் கிளின்டன் அமெரிக்காவின் நாற்பத்தி அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சுதாமூர்த்தி இந்திய சமூக சேவையாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அ பூ வள்ளி நாயகம் வரலாற்று வரைவாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சத்ய நாதெல்லா இந்திய அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சுவலட்சுமி வங்காள திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆண்டு பிளைஸ் பாஸ்கல் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சுவாமி சாரதானந்தர் சுவாமி ராமகிருஷ்ணரின் நேரடி சீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வைணு பாப்பு இந்திய வானியலாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பெரியார்தாசன் தமிழக பேச்சாளர் பேராசிரியர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அடையார் கே லட்சுமணன் பரதநாட்டிய கலைஞர் நடன ஆசிரியர் இந்நாளின் சிறப்புகள் வியட்நாம் நாட்டில் ஆகஸ்ட் புரட்சினால் ஆப்கானிஸ்தானின் விடுதலை நாள் உலக புகைப்பட மற்றும் உலக மனிதநேய தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே